ஓம் நமோவிதையத்திருப்போ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோவரோமீ ஓம் ஆயிரத்து மமாா ோத்தோோமிஷம் மாஹம்மராமா அனராமஸ் மே அமன உபனி மயி சூஷா ஐந்தாவது கண்டம் மூன்று மந்திரம்தான் இருக்குது திரும்பவும் படிப்போம் அத்தய ஆத்மா சேத்து விதத்திரஷா லோகாநேத நைத்தும் சேத்துமோராத நரா ந மருத்துனும் பத்தாப்மாக்கஜேதும் சேத்து தீர்வ அந்தநோ விோ உன்னு தேத்தும் தீர்வீமரேவா சகத்விக்காத்தைத்தம்மோச்சியேனுவிந்தாமேக்க ோக்காமச்சாரோனவி அறிமுகப்படுத்தியது தகரவினுடைய ஃபலன் காமச்சாரம் நினைத்த வடிவை எடுக்கலாம் விரும்பியதை அடையலாம் நம்ம போட்டுக்கணும் தர்மமாகன்னு அர்த்தம் ஆக விரும்பியதை அடையலாம் ஆனால் இப்படிலாம் சொல்லி ஒரு கவருகிறது அப்புறம் வந்து விரும்பியதெல்லாம் உள்ளேயே இருக்குது நீ எதெல்லாம் விரும்புகிறாயோ அதெல்லாம் உனக்குள்ளேயே பார்க்கலாம் எப்படி ஆதிசங்கர் இதை விளக்குறார் ஒரு பெரிய விசாரமே பண்ணியிருக்கார் இதில் எப்படி சொப்னத்தில் பார்க்கறது சத்தியமோ சொப்னத்தில் சொப்ன சத்தியம் அது ஸ்வப்னம் பார்க்கும் பொழுது அது வந்து உண்மையாகவே இருக்கிறதோ அதை போன்று இந்த உபாசனை பண்ணினால் அதெல்லாம் தோன்றும் அவனுக்கு தெரியும் அது பிராத்திபாசிக சத்தியம் பிராத்திபாசிக சத்தியம்னா என்ன அர்த்தம் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிங்கிறாங்க இங்கிலீஷில் வியாபகாரிக சத்தியங்கிறது ரிலேட்டிவ் ரியாலிட்டி பிராத்திபாசிக சத்தியம்ங்கிறது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி பாரமார்த்திக சத்தியங்கிறது அப்சல்யூட் ரியாலிட்டி அவனுக்கு மாத்திரம் என்னுடைய கனவு எனக்கு மாத்திரம் எப்படி உண்மையாக இருக்கிறதோ நம்ம எல்லாருக்கும் இந்த உலகம் உண்மையாக இருக்குது இது வியாபாரிக சத்தியம் ஆனால் இது ஆராய்ச்சி பண்ணினா இது வந்து உண்மையில்லேன்னு தெரிகிறது பாரமார்த்திக சத்தியம் விளங்குகிறது வியாபகாரிக சத்தியமும் பாரமார்த்திக சத்தியமும் கலந்து இருக்கு தங்கமும் நகையும் போல கயிரும் பாம்பும் போல நம்ம என்னென்னா நம்ம ஃபோக்கஸ் நம்ம கவனம் வந்து பாரமார்த்திக சத்தியத்தில் இருக்கணும் வியாபகாரிக சத்தியத்தில் கவனம் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இருக்கணும் ஆனால் அண்டர் கரண்ட்டு மாதிரி பாரமார்த்திக சத்தியத்தில் கவனம் இருக்கணுங்கிறது தான் சாஸ்திரோபதேசம் எவனுக்கு எப்பவும் பாரமார்த்திக சத்தியத்திலேயே அவேர்னஸ் கவனம் இருக்கோ விழிப்புணர்வுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் அவன்தான் ஜீவன் முக்தன் இதெல்லாம் நம்ம பாடத்தில் இருந்த விஷயங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதான் ஆக இது அவனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை நேற்றைக்கு ஒரு கேள்வி கேட்க எப்போ போனோமோ எப்படி இப்பெல்லாம் தெரியும் அப்படின்னா அது எனக்கு மாத்திரம் தெரியும் நான் உபாசனை பண்ணால் எனக்கு மாத்திரம் நான் வருவான் கம்யூனிகேட் பண்ணலாம் ஆ நினச்சது யார் இறந்து போய் எப்போ எத்தனை தாத்தாவோட தாத்தாவெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்துகிட்டு தெரியாது ஆனால் நான் தாத்தாவோட தாத்தாவை பார்க்கணுன்னா எனக்கு முடியும்னா எனக்கு முடியும்னு நினச்சிடாங்க நான் விரும்பினா விரும்பினா இருக்கிறதே நம்ம விரும்ப வேண்டான்னு நினைக்கிறோம் அப்புறம் போன தாத்தாவோட தாத்தாவை என்னத்துக்கு பார்க்கணும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குங்கிறத புரிய வைக்கிறது தான் நிறைய அதிசயம் இந்த அதிசயத்துக்கு முடிவே கிடையாது அற்புதங்கள் அதிசயங்களுக்கு எல்லையே கிடையாது நம்ம உடம்பே நம்ம பிறப்பே அதிசயம்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற இன்பத் துன்பங்களும் அதிசயம்தான் நமக்கு இருக்கிற தீய குணங்களும் நல்ல குணங்களும் அதிசயம்தான் எல்லாமே அதிசயம்தானே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன் ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கிறதும் ஆச்சரியமாக தான் இருக்குது எப்படி இவன் புரிஞ்சிக்கிட்டாங்கிறதும் ஆச்சரியமாக தான் இருக்குது எல்லாமே வியப்பாக தான் ஆ நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து அபிப்பிராயங்கள் மாறத்தான் செய்கிறது நமக்கு எவ்வளோ தூரம் பக்குவம் இருக்கோ அதை பொறுத்து நம்ம உலகத்தை பார்க்கிற பார்வை நம்மை நாம் புரிந்து கொள்வது உலகத்தை புரிந்து கொள்வது மற்றவர்களை புரிந்து கொள்வது என்பது அமைகிறது இதுதான் உண்மை நமக்கு எவ்வளவு தூரம் பக்குவம் விரத்தி ஆகிறதோ அதை பொறுத்து எல்லாமே மாறும் சரி இதுக்காக வேண்டி உபனிஷத்து என்ன பண்ணுறது இந்த தகரவித்தியை உபதேசம் பண்ணுறதுடைய நோக்கம் நமக்கு தெரியும் சித்த சுத்தி சித்த ஏகாதிரதை இதுதான் பரம பிரயோஜனம் அது மாத்திரமில்லை வேதாந்தம் புரியறதுக்கு பக்கத்தில் வச்சிருக்காரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று எல்லா ஆத்மாவும் ஒன்றுதான் அந்த உண்மை காக்கை குருவி எங்கள் ஜாதி பாட்டுக்கு அர்த்தம் தெளிவாக புரியும் உணரலாம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லைங்கிறது சும்மா வெர்பலாக இருக்காது மீனிங் ஃபுல்லாக இருக்கும் அர்த்தத்தோட புரிஞ்சுக்கும் அது வெளியில யாருக்கும் புரிய வைக்க முடியாது நான் எப்படி புரிஞ்சுட்டு எப்படி புரிய வைக்கிறது எப்படி காட்ட முடியும் அதே வேவ் லென்த் உங்களுக்கும் புரியும் அவ்வளவுதான் இல்லைன்னா புரியாது புரியலைங்கிறதும் ஆச்சரியந்தான் புரியறதும் ஆச்சரிய ஆக உபனிஷத்து இந்த தஹரவித்தியினுடைய பெருமையை சொல்லிக்கின்றே இருக்கு தஹர வித்யா ஸ்துதி தஹர வித்தியில் சொல்லப்படுற அந்த வஸ்து பிரம்மன் ஈஸ்வரனுடைய ஸ்துதி அந்த ஈஸ்வரனுடைய பெருமை இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம் இதெல்லாம் என்னத்துக்குன்னா ஆதிசங்கரே சொல்கிறார் உற்சாக ஜனனார்த்தம் நமக்கு உற்சாகம் வரணும் சிஷ்ய புத்தி பிரரோச்சனார்த்தம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் மானவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் இன்ஸ்பயர் பண்ணணும் அதுக்காக வேண்டிய சாஸ்திரம் இப்படி பண்ணுகிறது ஆக அதுக்கு தான் நிறைய பார்த்துருக்கோம் நாம் அதில் இப்போ ஒரு புது கண்டிஷன் போட்டிருக்கார் எல்லாம் லக்ஷணங்கள்லாம் பார்த்துட்டோம் பிரம்மனுடைய லக்ஷணங்கள்லாம் பல கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ என்ன சொல்கிறார இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அது வந்து அது முக்கியம் அது அங்கம் இத்தனை நேரம் அதை சொல்லலை தஹர வித்தியை அபியாசம் பண்ணணுங்கிறதெல்லாம் சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் அதை சொல்லலை இப்போ சொல்கிறார் பகவத்கீதையில் பார்க்குறோம் இல்லையா ஸ்தித பிரஜனை வழி சொல்லிக் கொடுக்குறார் கிருஷ்ணர் ஸ்தித பிரஜன வழி என்னன்னா இந்திரிய நம்ாய கூணீந்திரே தஞ் பிரதிமவிஸாரைப்பேசர் விஷய விவரத்தை நிறார்த்தே ரவர்ஜம் ரோப்பர நேவதுகிர முக்கியத்தம் அதனுடைய கடினம் முடியாத தன்மை அதை பண்ணலன்னா ஏற்படுற கெடுதல் புத்தி நாசா பிரணசதி வாழ்க்கையே வீணாக போயிடும் இந்திரிய நிகிரகம் பண்ணலேன்னா இந்திரிய நிகிரக மூணு சொல்லியிருக்கங்க ஸ்தித பிரஜன் ஆகிறதுக்கு உபாயம் ஏழு ஸ்லோகம் தான் ஸ்தித பிரஜனுடைய 11 பதினோரு ஸ்லோகம் ஸ்தித பிரஜனாகிறதுக்கு வழி அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி இங்கேயும் உபனிஷத்து என்ன பண்ணுறது இந்த தகர வித்யாவுக்கு ஒரு அங்கம் இருக்குது தகர வித்யாங்கிறது அங்கி தகரவித்யான்னா ஹிரதயா காசத்தில் ஈஸ்வரனை தியானம் பண்ணுறது அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணுறத்துக்கு ஒரு இன்னும் ஒரு சாதனை வேணும் அந்த ஈஸ்வரத்தியானத்துக்கு என்ன சாதனம்னா பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் முக்கியமான சாதனம் அந்த சாதனத்தை தான் அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்லுகிறது நம்முடைய சாஸ்திரத்தில் இது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு சைக்காலஜிஸ்ட் இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கிறாங்க கொடுக்காதீங்கோ அதனால நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க இது இயற்கைக்கு மாறானது அப்படிலாம் சொல்கிறாங்க இங்கே சொல்கிற போது நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு ஒன்று எடுத்துக்கலாம் எதாக இருந்தாலும் சரி இயற்கைக்கு மாறானதாக இருந்தாலும் மனிதனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது தூங்காமல் இருக்க முடியாது ஆனால் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க முடியும் பசி தாகம் போன்றுதான் இந்த உணர்ச்சிங்கிறதும் ஒரு கருத்து இருக்குது அது இந்த மறுக்கலை ஏன்னா பிரகிருதி ஆனால் ஒன்று இதை பெரும்பாலும் ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு அப்புறம் சொல்கிறதாக அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை இந்த தியானம் பண்ணணும்னா இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இந்த தியானத்துக்கு இந்த கண்டிஷன் முக்கியம் இது பண்ணித்தான் ஆகணும் நம்ம தேசத்தில் வந்து இதுக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ரெயினிங்கே இருக்குது அந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறது அதுக்கான மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி கல்டிவேட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாததுனால தான் நிறைய சிக்கல்கள் ஆரம்பிக்கிறது மடங்கள்லேயே இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இதுதான் அதுக்கு ட்ரெயினப் பண்ணணும் அதுக்கு குருவனுடைய சகாயம் வேணும் சாஸ்திரங்களுடைய இது வேணும் அதனுடைய மகிமை தெரிஞ்சிருக்கணும் ஆயுர்வேதத்துலேயும் பிரம்மச்சரியத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லுகிறது ஆயுர்வேதமும் ஆனால் அலோபத்திலேயோ மற்றதுலேயோ அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஏன்னா இது வெஸ்டர்ன் இது நம்ம தேசத்தில் பிரம்மச்சரியத்தினால நிறைய சாதிக்கலாம் ராமகிருஷ்ண பிரமஸ் கூட ஒரு இது சொல்கிறார் அது எங்கேயோ சாஸ்திரத்துலையும் இருக்குது பிரம்மச்சரியத்தை நன்றாக அனுஷ்டிக்கிறவனுக்கு மேதா நாடின்னு ஒன்று உண்டாகிறது அந்த நாடி அவனுக்கு பல ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியந்தான் ரொம்ப ஓ ரொம்ப ஓவராக மோசமாக போகிறதும் தப்பு அதனால தான் பேலன்ஸ் பண்ணணுங்கிறாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிட்டு தான் சந்நியாசம் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து சன்னியாசத்தை அல் ஒத்துக்கிறதே கிடையாது இப்போ ஒரு சுவாமிகள் மாறி வந்திருக்கார் அப்படி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலருந்தே சன்னியாசத்துக்கு ஆதிசங்கரர் அடிக்கடி குறிப்பிடறது பிரம்மச்சரியா தேவ சந்நியஸ்ய சொல்கிறார் அது நிறைய யோகாபியாசங்கள் ட்ரைனிங்கெல்லாம் நிறைய இருக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆகவே இதுக்கினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நம்ம இதை படிக்கணும் ஆக இந்த மூணாவது மந்திரம் என்ன சொல்லியதுன்னா இந்த பிரம்மலோகத்தை இந்த ஈஸ்வரனை பிரம்மச்சரியங்கிற ஒரு சாதனத்தோடு தான் அபியாசம் பண்ணு ஈஸ்வர தியானம் தஹராக்காசத்தில் ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கு பிரம்மச்சரியங்கிற ஒரு தகுதியும் ரொம்ப முக்கியம் அதனால தான் சபரிமலைக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்காவது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்காவது இந்த பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அது வாழ்க்கை முழுக்க தேவைதான் அது நம்ம நெறிப்படுத்திக்கிற முறையை பொறுத்து இருக்குது சரி இப்போ அடுத்த மந்த்ரம் அடுத்த கண்டத்துக்கு போ இப்போ பிரம்மச்சரிய ஸ்துதி பிரம்மச்சரியத்தினுடைய பெருமை பிரம்மச்சரியத்தை புகழப்போகிறது இந்த மந்திரங்கள் இது நாலு மந்திரம் இருக்குது இந்த நாலு மந்திரங்களும் பிரம்மச்சரியத்தை புகழ்ந்து பேசப்போகிறது இது இருந்தால் போதும் வேறு சாதனமே வேண்டாம்ப்பா வேறு ஜப்பமமோ தியானமோ வேறு எந்த சாதனமும் வேண்டாம் இந்த பிரம்மச்சரிய விரதத்தில் நிஷ்டை இருந்தால் போரும் வேறு சாதனங்கள் அவசியம் இல்லை அது மாத்திரமில்லை இந்த சாதனங்களெல்லாம் பிரம்மச்சரியத்துக்கு சகாயம் அதே மாதிரி இந்த பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாமே பிரம்மச்சரியத்துக்கு சாதகம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வரப்போகிற விஷயங்கள்லாம் அந்த மந்திரங்களை படித்து நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா பிரம்மச்சரியத்துக்கு இது உதவி புரியணும் மனசிலையும் அந்த எண்ணம் வேணும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் நல்லா பிரார்த்தனை பண்ணணும் ஆதிசங்கரர் சொல்கிறார் இதில் சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தில் ஸ்ரவ ஸ்மரணம் தரிசனம் ஸ்ரீநாம் குணகர்மானு கீர்த்தனம் சமீச்சீனீஸ்தாசு பிரீதிசம்பாஷணம் மிச்ச சகவாசம்சர்பியதா மைதுனம் விது ஏதத் விலக்ஷணம் பிரம்மச்சரியம் சித்தப்பிரசாதகம் மனதிற்கு தெளிவை உண்டுபண்ணும் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அதை கொடுக்கும் ஆற்றல் பிரம்மச்சரியத்திற்கு இருக்கிறது அதாவது நினைக்கிறது அடுத்த பால இனத்தை நினைக்கிறது இனக்கவர்ச்சிங்கிறாங்க பால் உணர்ச்சிங்கிறாங்க இது பிரபஞ்சத்தில் எல்லாம் பிரகிருத்திலே பிரகிருதி எல்லாத்துக்கும் இருக்குது இதை பறுக்க முடியாது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க ரெண்டும் சேர்ந்து தான் ஆகணுங்கிறாங்க நினைக்கிறது தப்பான நோக்கத்தோடு பார்க்குறது தப்பான நோக்கத்தோடு நினைக்கிறது அப்புறம் தப்பான நோக்கத்தோடு அவங்க குணங்களையும் செயல்களையும் புகழ்கிறது அப்புறம் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைப்பது அப்புறம் அவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவது பிரியத்தை வெளிப்படுத்துவது யாருக்கும் தெரியாமல் தனியாக அவர்களோடு பேசுவது அவர்களுடன் சேர்ந்து வாழ்வது பிறகு உடல் தொடர்பு கொள்வது எட்டு விதமான சேர்க்கை சொல்லப்பட்டிருக்கு அஷ்டவித மைதுனம் அதை விடுறது அது என்ன பண்ணுன்னா சித்தப்பிரசாதம் ஏதத் விலக்கணம் பிரம்மச்சரியம் சித்தப்பிரசாதகம் ஆக மனசில் ஒரு தெளிவும் இதுவும் நுண்மையான இந்த இஎஸ்பியெல்லாம் சொல்கிறோமே எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன் அதெல்லாம் வரணும்னா இந்த அபியாசம் வேணும் அது எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்ச பர்செப்ஷன்லாம் அவாந்திர பலம் முக்கிய பலன் வந்து ஞானம் மோக்ஷம் ஆகையினால அதை ஸ்தோத்திரம் பண்ண போகிறது மந்திரத்தை படித்து அர்த்தம் தெரிஞ்சுது அத எத் யஜ இத்யாச்சே யமே தம் விந்த அதுஷ்டமி மே விரமச்சியேணிஷ் ந்தஜ இச்சியமமே திரமச்சேணா தம் விந்த ியமேவ்ரியேஹேஷவிந்திரமச்சரியத்தினுடைய பெருமையை பேசுகிறது இந்த மந்திரங்கள் அது அத்தன மங்களம் ஆரம்பம் மேலும் மேலும் சில முக்கியமான சாதனங்கள் சொல்லப்படுகின்றன மங்களார்த்தா ஆனந்தரியார்த்தா ஆரம்பார்த்தா மூணு அர்த்தமும் வச்சுக்கலாம் தப்பு இல்லை அனந்தரம் இனி அப்படின்னு அர்த்தம் இனி எது யஜா இது ஆச்சக்ஷதே யஜம் என்று யாதொன்று பெரியோர்களால் சாஸ்திரங்களால் சொல்லப்படுகின்றதோ ஆச்சக்ஷத்தே ஆதிசங்கரை சொல்றார் லோகே பரமபுருஷார்த்த சாதனம் வாழ்க்கையில் வந்து தர்மானுஷ்டானம் யஜகான்னு சொன்னால் இப்போ இப்போ பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் இங்கே காலையிலேருந்து ராத்திரி நடக்கிறதே எல்லாம் இறை வழிபாடு யஜ்ஞான்னு இறை வழிபாடு யஜ்யோ யஜபதிர் யஜ்வா யக்ஞாங்கோ யஜவாகனா யஜ்யபிருத் யஜகிருத் யக்ஞி தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜேன தானேன தபசா நாசகேன உபனிஷா மிருகதாரணிக உபனிஷன் சொல்கிறது வேத பாராயணம் பண்ணுறது ஈஸ்வர ஆராதனை பண்ணுறது அப்புறம் தானம் கொடுக்கறது தவம் செய்கிறது இதன் மூலம் மனதை தூய்மைப்படுத்தி உண்மையை உணர வேண்டும் वेदानु वचनेन यज्ञेन दानेन तपसा दान தமேதம் வேதாவனா விவிதிஷந்தபாரியமே சா பிரஜா சிஷ்வாச்ச பிரசவிஷியம் காமுக்காமணோய்ன ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சார சொன்ன உடனே நிறைய ஸ்லோகமெல்லாம் ஞாபகம் எனக்கு வர்றது உங்களுக்கும் வரணும் அப்படி உடனே அதுதான் அப்போ தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் நிறைய படிச்சுன்னே இருந்தால் தான் முடியுது அதான் யஜ்யத் தியாச்சக்ஷதே யஜ்ஞானா ஈஸ்வர ஆராதனம் பூஜை இதெல்லாம் தான் என்ன பண்ணுறதுன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலே இந்த பிரம்மச்சரிய நிஷ்டை ஏற்பட ஆரம்பிக்கணும் அந்த அனுகிரகம் கிடைக்கும் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தினால் அந்த பிரம்மச்சரிய நிஷ்டை ஏற்படும் ஒழுகுதல்யம் இஸ்இக்குவல் ஒழுகுதல் மாணவ பருவம் பிரம்மச்சாரி தான பேர் மாணவ பருவம் வேத நெறிப்படி வாழ பழகுபவன் ஆதிசங்கரர் அடிக்கடி குருகுலவாச லட்சணம் வர் குருகுலவாச லக்ஷணம்னா என்ன அர்த்தம் குருகுலத்தில் இருந்து மாணவன் பழகுகின்ற வாழ்க்கை நெறிமுறைகள் பிரம்மச்சரியம் என்று அழைக்கப்படும் அது பிரம்மச்சரிய ஆசிரமம் ஆசிரமம் வாழ்க்கை முறை குழப்பமில்லாத வாழ்க்கை முறைக்கு பேர் ஆசிரமம்னு பேர் கான்ஃப்ளிக்லஸ் லைஃப் ஸ்டைலுக்கு பேர் ஆசிரமம் ஒரு கான்ஃலிக்டும் கிடையாது ஆ ஸ்ரமஹா ஸ்ரம ரஹிதான்னு அர்த்தம் ஒரு கஷ்டமும் இல்லை அந்த வாழ்க்கையில் வந்து கான்ஃப்ளிக்டே வராது குழப்பமே வராது நிறைய சாய்ஸும் ராகத்வேஷமும் இருந்தால் தான் கான்ஃப்ளிக்ட் சாய்ஸும் இல்லை ராகத்வேஷத்துக்கு அவகாசம் இல்லைன்னா கான்ஃப்ளிக்டே கிடையாது ஆனால் அதை நம்ம விரும்பி ஏற்றுக்கணும் நான் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு என்ன நான் வந்து ஒப்படைச்சுட்றேன் அப்படின்னு விட்டால் அப்புறம் அது சொன்னபடி தான் வாஸ்து சாஸ்திரம் வந்து சாஸ்திரத்தில் சொன்னபடி தான் வீடு கட்டணும் ஏன் ஆசைக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டணும் வாஸ்து சாஸ்திரத்தை மீறாமலும் கட்டணும் ஆ சாஸ்திரத்துக்குள்ளே நமக்கு சுதந்திரமே தவிர சாஸ்திரத்தை மீறி நமக்கு சுதந்திரம் கிடையாது இப்படி பண்ணலாம் நீ விநாயகரை பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணணும் முருகனை பூஜை பண்ணலாம் மரத்தை பூஜை பண்ணலாம் ஏதோ பூஜை பண்ணணும் பூஜை பண்ணணுங்கிறது மஸ்ட்டு நீ தேவதையை சூஸ் பண்ணுறது உனக்கு சாய்ஸ் ஆனால் ஒரு தேவதையை சூஸ் பண்ணியாச்சுன்னா அதை ஒழுங்காக பண்ணும் குழப்பிக்காது நீயும் குழப்பாதே மற்றவங்களையும் குழப்பாதே குறிப்பாக ஆன்மீக தலைவர்களை குழப்பாதே ஏன்னா நம்ம படிக்காமல் போய் அவங்கள போய் குழப்பினா என்னவென்றது படிக்காதவங்கள்கிட்ட போய் படித்தவன் பேசுறது எப்படி இருக்கும் யோசிச்சுட்டு பாருங்க ரொம்ப கஷ்டம் அரைகுறையாக அந்தியாக படித்து வச்சுருப்பாங்க தெவே இருக்காது நிறைய வரும் அதை சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க ஒரு விஷயத்தை பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பாடத்தை நடத்தி அந்த பாடத்துக்குள்ளே சந்தேகம் இருக்கான்னு கேட்டால் தான் அந்த பாடத்துக்கு பதில் சொல்ல முடியும் என்ன பாடம் எதை படித்தாங்களே தெரியாது அவங்க சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரே குழப்பம் ஒரு முறையாக எந்த படிப்பும் ஆன்மீகத்தில் மாத்திரம் முறையான படிப்பே கிடையாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில் இருந்தது ஒழுங்காக இந்த ஊரில் இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருந்தது எல்லாம் வாழ்க்கை முறையாக இருக்கே ஒரு துவைத்தி வாழ்க்கை முறையில் அந்த துவைத கடைப்பிடிக்கிறவர் போல தான் காட்சி அடிக்கிறார் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது கருப்போட்டு வச்சுருப்பார் அவர் என் அவங்க ஆச்சாரியர் என்ன சொன்னார்னே தெரியாது ஒருத்தர் வடகலை நாம போட்டிருப்பார் அந்த வடகலை என்ன தெரியாது தென்களை நாம போட்டிருப்பார் தென்களை என்ன என்னென்னே தெரியாது தென்கல சம்பிரதாயம் என்னப்பா வடகல சம்பிரதாயம் என்ன ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்ன தெலுங்கு சம்பிரதாயம் என்ன நிறைய ஜாதிகள்லாம் இருக்குது ஜாதிகளுக்குள்ள குலப்பழக்கம் குடும்ப பழக்கம்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய பேருக்கு எல்லாம் இப்போ எல்லாம் பணம் வேலைங்கிறதுனால இப்போ இருக்கிற படிப்பு இப்போ இருக்கிற வேலை என்ன இப்போ இருக்கிற பழக்க வழக்கங்கள் அதுக்கும் நமக்கு எதாவது இருக்கோ இல்லை அதனால் என்ன இருது நிறைய அங்கே தான் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறது அதையும் விட முடியல இதையும் ஃபாலோ பண்ண முடியல என்ன அதுவும் கெட்டுது இதோ ப்ரஷ்டஸ்தத்தோ ப்ரஷ்டா அப்புறம் நஷ்டா ஒரே குழப்பந்தான் மிச்சமாக இருக்குது இருக்கட்டும் அசயத்து யஜ இத்யாச்சத்தை தத்து பிரம்மச்சரியமேவகாரணம் வேறு அது பிரம்மச்சரியந்தான் பிரம்மச்சாரியமே இந்த பிரம்மச்சாரி சப்தத்தையே விச்சாரம் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியார் கடைசியில் ஒரு பகுதி இருக்குது அந்த விச்சாரம் எல்லாம் பேசுகிறதுக்கு அவகாசம் போகாது என்ன அப்படின்னா இந்த கேம்ப் முடிக்க முடியாது நிறைய விசாரம் அந்த விச்சாரத்தோட சாரத்தை நான் பார்த்துன்னு இருக்கேன் அது இன்னும் எனக்கு இன்னும் அதில் முடிவாகலை நான் இன்னும் இருக்கேன் அது இன்னும் முடிஞ்சதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் மற்ற அவர் காலத்திலேயே இதை பற்றி நிறைய பேருக்கு அபிப்பிராயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படி சில பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல அப்படின்ல்லாம் விசாரம் பண்ணியிருக்கார் விசாரம்னா ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு இப்படித்தான் மீனிங் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரார் சில பேர் பிரம்மச்சரியத்துக்கு இந்த உபாசனையே பிரம்மச்சரியம்னு மீனிங் கொடுத்துட்றாங்க அதான் விஷயம் இந்த தஹர வித்யா அதுக்கே இன்னொரு பேர் பிரம்மச்சரியம் அப்படின்னு கொடுத்துர்றாங்க அந்த மீனிங் கிடையாது ஸ்திரீயாதீ விஷய திருஷ்ணா தியாகா ஸ்திரீ விஷய திருஷ்ணா தியாகா ஏவ பிரம்மச்சரியம் அழுத்தி சொல்றார் ஆஹா பிரம்மச்சரியேன கரண வுற்பத்தி போட்டிருக்கு பிரம்மச்சரியேன பிரம்மச்சரியேன சக சக திருப்தியா எடுத்துக்கணும் பிரம்மச்சரியேன சஹ பிரம்மச்சரிய சாதனேன்னு சக ஆ பிரம்மச்சரியம்னாலே தியானம்னு அர்த்தம் பண்ணியான தப்பு அப்படின்னு சொல்லி அது எப்படி தப்புங்கிறத நல்லாவே நிரூபிக்கிறார் ஆதிசங்கர் அவர் காலத்திலேயே இதில் கருத்து வேறுபாடு வந்திருக்கு அப்படி சில பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல அதற்கான காரணங்களை நான் வரிசைப்படுத்தி கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக கமெண்ட் எழுதியிருக்கார் திரமச்சரியவை அப்போது யஜகாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன வழிபாடு இஸ் இக்குவல் டு பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் இஸ் இக்குவல் டு வழிபாடு அப்படி போடணும் வழிபாடு பண்ணுறது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது ஆஹ பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதே சிறந்த வழிபாடு அப்படிங்கிறார் நீ வழிபாடு தனியாக பண்ணாட்டாலும் பரவாயில்லை அப்படிலாம் இல்லை நான் சொல்கிறேன் நீ வழிபாடு தனியாக பண்ணாட்டாலும் பரவாயில்ல பிரம்மச்சரிய விரதத்தை விடாதே புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் இந்த சன்னியாசிகளை எல்லாம் பார்த்து மகராஜ்ங்கிறாங்க எதுக்காக சுவாமி மகராஜ் அப்படிலாம் எதுக்கு சொல்கிறாங்க ஒரு பைசா கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு காசு கிடையாது பேங்கில் பணம் போட்டிருக்காங்க சாமியார்கள் அந்த சமாச்சாரம் வேற இருந்தாலும் கூட சன்னியாசி எப்படி இருக்கணும் சுவாமி அணிகேதா அவருக்குன்னு இருப்பிடம் கிடையாது அவருக்குன்னு பைசா கிடையாது அவர் வந்து பிக்ஷுகா பிறரிடம் உணவை இரவல் வாங்கி உண்பவர் பிக்ஷுகா பிக்ஷு பிக்ஷுகா மகராஜ் சுவாமி மகாராஜினா என்னன்னா ஒன்றுமே கிங்டமே இல்லை இப்போ போய் மகாராஜான்னா என்ன அர்த்தம்னா இவர் என்னென்னா இது வந்து காளிதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த ரகு சக்கரவர்த்தி ரகு சக்கரவர்த்திக்கும் இவன் அஜன் அதாவது தசரதனோட அப்பா தசரதனோட அப்பா அஜன் அஜனுடைய மனைவி பேர் ஹிந்துமதி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காவியம் அந்த அஜன் வந்து அரசாட்சிக்கு வரும்போது ரகு வான பிரஸ்தாசன வந்து போயிடுவான் ரகு வந்து ரொம்ப பெரிய புண்ணியத்தினால பிறந்தவன் ரகுவோட அப்பா அம்மா பேர் திலீபன் சுதக்ஷிணா திலீபன் சுதக்ஷிணா இவங்க நந்தினி பசுவினுடைய அனுகிரகத்தினால வசிஷ்ட முனிவருடைய வழிகாட்டுதல்ல நந்தினி பசுவை பூஜை பண்ணினத்துனாலே அது ஒரு பெரிய கதை அந்த பூஜை பண்ணினத்துனால ரகு புறந்தான் அதனால தான் ரகு வம்சம் ராமன் அவனுக்கு ராமனுக்கு ஒரு பேர் ராகவன் ராகவன் சொன்னால் ரகுவினுடைய வம்சத்தில் வந்ததுனால அவனுக்கு பேர் ராகவா இந்த ரகு சக்கரவர்த்தி பையங்கிட்ட வந்து நாட்டை ஒப்படை சுட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் எளிய வாழ்க்கை வாழ்கிறத காளிதாசர் வர்ணனை பண்ணுவார் இவ வந்து அஜன் பொறுப்பெடுத்துக்கிட்ட பிறகு அஜன் எப்படி அரண்மனையில் வாழ்ந்தான் அதே அரண்மனையில் வாழ்ந்த ரகு சக்கரவர்த்தி எப்படி சிம்பிள் லைஃபை லீட் பண்ணினான் ரொம்ப லேவிஷ் சொஃஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருந்த ரகு சக்கரவர்த்தி எப்படி எளிமையாக வாழ்ந்தான் எப்படி தர்பையில் படுத்தான் எப்படி கோட்டையை கட்டினான் தன்னுடைய மனசை கட்டினான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுவார் நீங்கள் அதெல்லாம் வந்து புஸ்தகத்தில் பார்த்து இல்லாட்டி வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தவன் எளிமையாக வாழ்கிறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டுவார் காளிதாசர் அரசா கொஞ்சம் ஆடம்பரமாக தான் இருப்பான் இருக்கணும் அவங்களுக்கு அந்த கௌரவத்துக்காக அப்படிலாம் இருக்கணும் ஆனால் அது ரொம்ப எளிமையாக வாழ்கிறது அதே கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பார் அவன் என்ன அவன் கோட்டையை பலப்படுத்தினான்வர் இவன் தன்னுடைய உள்ள உடலை பலப்படுத்தினான்வர் அவன் அங்கே வந்து மந்திரிமார்களையெல்லாம் ஏவினான் பெர் இவன் இந்திரியங்களையெல்லாம் வசப்படுத்தினான்வர் அப்படியே சொல்லிகிட்டே வருவார் அங்கே வந்து சப்பிரபஞ்சத்தில் படுத்தான்பர் இவன் தர்ப்புழுல படுத்தான்வர் ஒரே ஸ்லோகத்தில் கம்பேர் பண்ணிகிட்டே வருவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு நான் மகராஜ் அப்படின்னு சொன்ன உடலையும் உள்ளத்தையும் ஆள்றவன் தான் மகராஜ் அதனாலதான் சங்கராச்சாரியெல்லாம் பேர் தபஸ் சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க தபத்தில் சக்கரவர்த்தி தபஸ் சக்கரவர்த்தி பேர் வைக்கிறாங்க சுவாமினால என் அர்த்தம் அதுவும் சொல்லிட்டேன் அன்னைக்கு உடலையும் உள்ளத்தையும் ஆளுபவன் அதனால தான் சுவாமி ஸ்வம் அமி சுவாமி மஹராஜ் இந்த ராஜ்யத்துக்கு உடலுக்கு ராஜா உடலுக்கும் உள்ளத்துக்கும் அரசன் அதனால்தான் மகராஜுங்க நீங்கள் உங்கள் உடம்பையும் மனசையும் நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள் அதனால் நீங்கள் மகராஜ் நாங்கள் இந்த வீட்டைத்தான் நிர்வாகம் பண்ணுறோம் நாங்கள் இந்த வீட்டைத்தான் நிர்வாகம் பண்ணுறோம் அரசாங்கத்தை தான் நிர்வாகம் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் உடம்பு மனசு என்னது அதுக்கு என்ன சொல்கிறாங்க செல்ஃப் மாஸ்டரி செல்ஃப் மாஸ்டரி இன்னொரு அர்த்தம் இருக்குது அதாவது தன்னையே ஆள்றது தன்னை ஆளுவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் தன்னை மேனேஜ் பண்ணிக்கல ஆ அது யக்ஞா சே இது வழிபடுறது அதனால் எதுக்கு சொல்கிறேன் சன்னியாசிகளுக்கு மகராஜுங்கிறதுக்கும் சுவாமிங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்குது நம்ம கையெழுத்து போடுற போதே நமக்கே தோணணும் சுவாமி சோன் ஸோ அப்படின்னு போடுறபோது நமக்கே மனசில் வந்து நம்ம சுவாமியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கணும் காஷாயம் கட்டுற போதும் சரி அந்த எண்ணம் விற்பி நமக்கு வரணும் இதெல்லாம் வச்சிருக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் வேணுங்கிறதுக்காகத்தான் அப்படிலாம் வச்சிருக்கு ஆக யஜ்ய இத்தி ஆச்சக்ஷதே அப்புறம் இன்னொரு அர்த்தம் இந்த பிரம்மச்சரியம் வந் பிரம்மச்சரியந்தான் யஜ்யம் போய் நீங்கள் எப்படி யஜ்யம்னு சொல்லுவீங்க யஜ்யம்னால் வந்து பூஜை தானே பிரம்மச்சரியம்னா புலன்களை கட்டுப்படுத்துகிறது தானே நீங்கள் எப்படி பிரம்மச்சரியத்தை போய் யஜ்யம்னு சொல்லுவீங்க யஜ்யத்தை போய் பிரம்மச்சரியம்னு இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மீனிங் ஒரு முதல் மீனிங் என்னது யஜம்னால் பூஜை வழிபாடு யே இது யஜா யஜதே இந்த யஜுங்கிற தாத்துலேருந்து வந்து தான் யஜ்யா யஜ் பூஜை பண்றவனுக்கு பேர் யஜமானன் யாதான் போடணும் ஏ போடப்படாது யஜமானன் யசமா யஜமான வாச்சல் சொன்னார் ஈயமான நாம் விமலா ஈயமான வந்து யஜமானன் யாவுக்கும் ஜாவுக்கும் வேற்றுமை கிடையாது ஒரு எல்லா பழக்கத்தில் யஜமான யமுனா ஜமுனா யமராஜ் ஜமராஜ் அது நிறைய இருக்குது ஆஹா யஜயோர் அபேதஹா யாவுக்கும் ஜாவுக்கும் கிடையாது அதனால மாணிக்க வாச்சகிற பாட்டிலே வருது யமானனாம் விமலா இயமானன் சொன்னால் அந்த அஷ்டமூர்த்தியில் ஒன்று யஜமானன் போனால் போயிட்டு இருக்கும் அந்த பிறகு எங்கேயாவது அஹ யஜா பிரம்மச்சரிய அதுக்கு ஒரு ட காரணம் சொல்றாங்க பிரம்மச்சரியேனகி யகா ஜாத்தா தம் விந்தத்து அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் அதாவது நீங்கள் வந்து ஞாபகம் மந்திரத்தை பிரிக்கப்படாது அந்த இடத்தோட டாபிக் ஒன்று முடிகிறது விந்தத்து பிரம்மச்சரியத்தினால் எவன் எல்லாவற்றையும் அறிகிறானோ அவனை இவன் அறிந்து அடைகிறான் அறிகிறான் உணர்கிறான் அர்த்தம் விந்தத்தைன்னா அடைகிறான்னு தான் அர்த்தம் சாதாரணமாக பிரம்மச்சரியத்தினால் யகா ஞாதா யகா ஞாத்தான்னா என்ன அர்த்தம் எவன் அறிபவனோ அறிபவனால் என்ன அர்த்தம் இறைவன் யஜ்ஞகாங்கிற பதத்துக்கு ஒன்று பூஜைன்னு ஒரு அர்த்தம் யஜ்ஞகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இறைவன் இறைவனையே யஜம் என்று சொல்லால் அழைக்கிறோம் இப்படிதான் இருக்கும் இந்த கிளாஸ் வச்சுக்கோ யஜகான்னு சொன்ன ஈஸ்வரன் யஜோவை விஷ்ணு என்று வேதம் சொல்லுகிறேன் கீதையிலே யஜ்யார்த்தாத்துங்கிறதுக்கு பதத்துக்கு அர்த்தம் ஈஸ்வரார்த்தாத் கர்ம யஜார்த்தாத் கர்மனோன்னெற்ற லோகோயம் கர்மபந்தனஹா இறைவன் பொருட்டு செயல்களை செய்ய வேண்டும் இறைவனை முன்னிட்டு கொண்டு புரியாத செயல்கள் தன்னை முன்னிட்டு கொண்டு செய்யப்படுகின்ற செயல்கள் நமக்கு பந்தத்தை துன்பத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு கிருஷ்ணராழகா பிரிக்கிறார் அந்நற்ற அயம் லோக்கா கர்மபந்தனஹா ஆக இந்த இடத்துல யோ அது டெரிவேஷன் யோ ஜ்யாத்தா சஹா யஜா யோ ஜாத்தான் இருக்கு இது இந்த இது உபனிஷத்துலாம் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது சம்ஸ்கிருத பாஷா படித்தா இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது உபனிஷத்து படித்தா தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சம்ஸ்கிருத பாஷை வேணும் அது வேற விஷயம் ஆனால் இதெல்லாம் உபனிஷத்தினுடைய ஸ்டைல் சொல்லி கொடுக்குறது யஜ்யம்ங்கிறதுக்கு அர்த்தம் யா ஜாத்தா சஹா யஜா யோ ஜாத்தா ச யா அது சஹா யஜாங்கிறது அதில் இல்லை வன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பிராக்கெட்டில் போடுக்கணும் யா சர்வம் ஜானாதி ஜாத்தாபவதி தம் அவனை விந்ததே அடைகிறான் பிரம்மச்சரியத்தினால் பிரம்மச்சரியத்தோடு தகர வித்யாவை அபியாசம் பண்ணுகிறவன் ஈஸ்வரனை அடைகிறான் இறைவனை அடைகிறான் இறைவனை அடைகிறான்னா என்ன அர்த்தம் காலப்போக்கில் தன்னை இறைவனாகவே உணர்ந்து கொள்ளுகிறான் என்று பொருள் இறைவன் வேறு நான் வேறு அல்ல என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறான் காலேன் ஆத்மனி விந்தத்தின் பகவான் ஸ்ர்தாவான் லபத்தை ஜானம் தற்பய்தேந்திரியானம் லப்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதி கட்சதி சரி காளேன் ஆத்மனி விந்ததி ஸ்லோகம் பார்த்தேன் பெயர் ஒன்றும் இல்லை அது நாலாவத்தியெலாம் வருது காலேன் ஆத்மனி விந்ததி காலே என்ன காலப்போக்கில் தெரிந்து கொள்ளுகிறான்னு அர்த்தம் அந்த ஏரியாவில் தான் வருது சரி அது மைண்டு விடாது ஸ்லோகத்தை தேடிகிட்டே இருக்கும் அடுத்த டாபிக் போவோம் இப்போ யஜ்ஞத்துக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்துட்டோம் ஆக யஜம் அப்படின்னா ஈஸ்வர பூஜை அப்புறம் யஜ்யம்னா இறைவன் ஆக பிரம்மச்சரியத்தை அதோட சேர்க்கிறார் பிரம்மச்ச யஜன் பிரம்மச்சரியந்தான் யஜ்யம் ஏன் எப்படி யஜ்யம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் பிரம்மச்சரியத்தினால யஜத்தை உணர்றதுனால பிரம்மச்சரியம் யஜ்ஞம் அவ்வளோதான் பிரம்மச்சரியத்தினால் பிரம்மச்சரியத்தோடு தியானம் பண்ணி யஜ்யஸ்வரூபமாக இருக்கிற ஈஸ்வரனை அடையிறதுனால பிரம்மச்சரியத்துக்கு பேர் தான் விஷயம் இப்படி சொல்ல வேண்டியிருக்குது அப்புறம் அடுத்தது ஆச்ச பிறகு பிறகு எத் இஷ்டமித்யா சக்ஷத்தே பிரம்மச்சரியமேவ தத் இஷ்டம் என்று எதை சொல்லுகிறார்களோ பெரியோர்கள் அதுவும் பிரம்மச்சரியமே இஷ்டம்னா என்ன இஷ்டம்னா நமக்கு தெரியும் உங்கள் இஷ்டம் க்ளாஸுக்கு வரதாக இருந்தால் வரலாம் ஆப்ஷனுங்கிற ப்ரோக்ராம் என்னது இஷ்டந்தான் நீங்கள் எங்களுக்கு இஷ்டத்தை சொல்லுங்க நாங்கள் எங்கள் இஷ்டத்தை பார்த்துக்கிறோம் நீங்கள் உங்கள் இஷ்டத்தை சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் இஷ்டத்தை பார்த்துக்குறோம் சொல்கிறோம் இல்லையா இஷ்டம்னா என்ன இந்த ப்ரோக்ராம் இஷ்டம் ஆப்ஷனுங்கிறேன் உங்கள் இஷ்டப்படி பண்ணலாம் வரதாக இருந்தால் வரலாம் எல்லா ரூம்லேயே இருந்து நீங்கள் செல்ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆப்ஷனு இஷ்டம் இஷ்டம்னா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல இஷ்டம்னு சொன்னால் இதுக்கும் வழிபாடுன்னு தான் பேர் வேள்வின் தான் பேர் இஷ்டி இதுவும் இஷ்டி இஷ்டின்னா பூஜை வழிபாடு தான் அர்த்தம் இஷ்டம் இஷ்டாபூர்த்தம்னா இஷ்டின்னா பூஜை எப்படி யஜம்ங்கிறதுக்கு பூஜைன்னு பார்த்தோமோ இதுக்கும் இஷ்டம்னு பேர் இஷ்டம்னு இஷ்டம்னா இஷ்டின்லாம் சொல்லுவாங்க அமாவாசை அன்றைக்கி பண்ணுற பூஜைக்கு பேர் கிரகஸ்தன் தரிசபூர்ண மாசேஷ்டி தர்சேஷ்டி தரிசஸ்ராத்தம் தான் சொல்லுவோம் ஸ்ராத்தத்தை அமாவாசை வந்து சாஸ்திரத்தில் தர்சம் தர்சேஷ்டி பௌர்ணமாசேஷ்டி ஆக தரிச பௌர்ணணம் ஆசேஷ்டி அப்படின்னு சொல்லி இந்த அக்னிஹோத்திரம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு சில ஸ்பெஷல் ரிச்சுவல் பௌர்ணமி அமாவாசை இன்னைக்கு உண்டு அதுக்குன்னு இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது அதை பண்ணுறவங்களும் இருக்காங்க அதை பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பும் இருக்குது இன்னும் இருக்குது இந்த தேசத்தில் தான் ஆச்சரியம் அதை ஒழுங்காக பண்ணுற வந்தனர்களும் இருக்காங்க அதுக்கு ஆதாரவு கொடுக்குற பொருளாதார ரீதியாக ஆதரவு கொடுக்குறவங்களும் இருக்காங்க அந்த காலத்தில் பிராமணர்கள் செய்வார்கள் அரசர்கள் வைசியர்கள் பிராமணர்களுக்கு உதவி செய்வாங்க பொருளாதார உதவி செய்வாங்க இப்போ அப்படி இல்லை பிராமணர்களே பொருளாதார உதவியும் பண்ணிக்கிறாங்க பண்ணவும் செய்கிறாங்க இது நடக்கிறது அங்கங்கே போய் அமெரிக்காவில் போய் நிறைய சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறதுனால சம்பாதித்த பணத்தை எல்லாம் இங்கே இருக்கிற நம்ம கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு சில பேர் உபயோ கொடுத்துன்னு இருக்காங்க நிறைய நடக்கிறது அதுக்கு மடங்களுடைய ஆதரவும் காரணம் காஞ்சி சுங்கேரி போன்ற மடங்களுடைய ஆதரவும் காரணம் இதெல்லாம் நடக்கிறதுன்னு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இருக்காங்க அக்னிஹோத்திர சதஸ் வருஷா வருஷம் நடக்கிறது காஞ்சி மடத்தில் அக்னிஹோத்திர சதஸ் இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்களாம் கூடுறாங்க பண்ணி அதை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் கொஞ்சமாக மழை வருமானம் எதிர்பார்த்துருக்கோம் இல்லை வந்து வேத மோதிய வேதியருக்கு ஒரு மழை அப்படின்னு இருக்கு நீதி நெறிவழுவழுவா மன்னருக்கோர் மழை கற்புடை பெண்டிருக்கோர் மழை என மாதம் மும்மாறி பொழியுமே அப்படின்னு சொல்லியிருக்கு சரி அப்போ இஷ்டம்னு சொன்னாலும் பூஜை தான் அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்றது இஷ்டம் எது இஷ்டமித்யாச்சக்ஷத்தே தத்து பிரம்மச்சரியம் ஏவ அதுவும் பிரம்மச்சரியந்தான் எப்படி கதம் ஆமா பிரியம் என்னதுன்னா நிம்மதியாக இருக்கணும் அதுதான் எனக்கு இஷ்டம் என்ன சொல்கிறார் சங்கராச்சாரியார் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைக்கு பேர் இஷ்டம்ங்கிறார் ஆத்ம ஏஷனா ஆத்ம ஏஷனா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் ஆத்மானா என்ன எனக்குள்ள இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம பாஷையில் சொல்லணும்னா நான் முழுமையான நிறைவை உணர வேண்டும் முழுமையான நிறைவை நான் உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும்னா என்ன அர்த்தம் இறைவன் துன்பமே இல்லாத பேரின்ப வடிவம் அதனுடைய தாத்பரியம் நான் துன்பம் இல்லாத பேரின்பத்தை உணர விரும்புகிறேன் ஆ எனக்கு எது இஷ்டம் இந்த இஷ்டங்கிற வார்த்தை என்ன சொல்கிறார் ஆத்மே சாத் சாதன பஞ்சகத்தில் ஆத்வேவசீயதாம் அது வரணும் எனக்கு வந்து இது அது இதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா எனக்கு இதில் டேஸ்ட் வரும் அந்தர்முகத்தில் டேஸ்ட் வரும் அகநோக்கில் எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் புறநோக்குக்கு போகமாட்டேன் ஆக இஷ்டம் அது இஷ்டங்கிறதுக்கு அர்த்தம் ஏஷனா ஆத்மவிஷயா ஏஷனாங்கிறார் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப எனக்கு ஆசை இருக்குது சில பேர் பெரிய சொல்கிறாங்க சுவாமிஜி எனக்கு ஆத்ம ஜியானம் வேணுமே எனக்கு ஆத்மக்யானம் சொல்லி கொடுப்பீங்களா கேட்டிருக்கார் ஒருத்தர் நஜமா இப்படி கேட்டிருக்கார் வந்து எனக்கு ஆத்மக்யானம் ஆத்மக்யானத்தை எப்படி அடையிறது சொல்லுங்க அது தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை வருது பணம் சம்பாதிப்பது எப்படி என்ன நோய் வராமல் உலக இன்பங்களை அனுபவிப்பது எப்படி அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் இதெல்லாம் நானே என்னை தன்னை அறியணும் என்ன அறியணும் நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும் இறைவனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் எனக்கு அதில் தான் டேஸ்ட்டு இதுலாம் எனக்கு டேஸ்டே கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணம் எதனால் வர்றதுன்னா பிரம்மச்சரியேனேவ பாரம்பரியேன சங்கராச்சார மேலே இதுக்கு முன்னாடியே சொல்கிறார் இந்த பிரம்மச்சரியத்தினால்தான் இந்த இச்சையே வர்றதான் ஆத்மஜானத்தில் இச்சை ஏற்படுக்குாரணம் பிரம்மச்சரியம் ஆஹ் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தால் இந்த உண்மையை பேருண்மையை வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிற பேருண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தோன்றும் ஆகவே இஷ்டம் என்பதற்கு இரண்டு பொருள் ஒன்று இறை வழிபாடு இன்னொன்று ஆத்ம ஜான இச்சா ஆத்மேச்சா சொல்லலாம் ஆத்ம ஞான इच्छा. அடுத்த மந்திரம் யஜத்துக்கு ரெண்டு மீனிங் இஷ்டத்துக்கு ரெண்டு மீனிங் ஆனால் வழக்கமான மீனிங் இல்லைங்கிறார் எதுக்காக சொல்றாருனா அதை பிரம்மச்சரியம்னு ஜஸ்டிஃபை பண்ணணும்னா யஜத்தை பிரம்மச்சரியம்னு ஜஸ்டிஃபை பண்ணணும்னா பிரம்மச்சரியந்தான் யஜ்யம் அப்படி சொல்லணும் பிரம்மச்சரியந்தான் யஜம்ங்கிறத நியாயப்படுத்தணும்னா யோக்ஞாதாங்கிற அந்த டெரிவேஷன் கொடுத்தா தான் அந்த யஜ்யசப்தத்துக்கு இப்படி அர்த்தம்னு சொன்னால் தான் பிரம்மச்சரியந்தான் யஜம்ங்கிறது புரியும் அதே மாதிரி இஷ்டத்துக்கும் பிரம்மச்சரியந்தான் இஷ்டம்னு கேட்டால் இப்படிப்பட்ட மீனிங் பிரம்மச்சரியத்தினால ஆத்மா ஆசை வர்றதுனால பிரம்மச்சரியம்னு இஷ்டத்துக்கு பிரம்மச்சரியந்தான் இஷ்டம்னு சொல்கிறோம் வேதத்தில் இஷ்ட கர்மம் பூர்த்த கர்மம்னு ஒன்று இருக்குது ரெண்டு இருக்கு இக்கர்மம்னா பூஜை நம்ம பண்ணுறது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இஷ்ட கர்மா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பூர்த்த கர்மா இஷ்டம் பூர்த்தம் இஷ்டா பூர்த்தம் மன்னியமானா வரிஷ்டம் என்று முண்டகோபனிஷ சொல்கிறது அதாவது எனக்கு நான் வந்து வழிபாடும் பண்ணணும் சோசியல் சர்வீஸ் இப்ப வெள்ள என்ன பண்ணுறாங்க Spiritual, Religious Activities and Social Activities. ராமகிருஷ்ண மடம் என்ன பண்ணுறது மட் அண்டு மிஷன் மட் முழுக்க religious activities, மிஷன் முழுக்க Social Activities. ஆத்மன மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதா யச்ச சேவா கர்த்தவியா புதுசாக இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இத்தனை நாடாக ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச அப்படின்னு சொல்லிவிட்டார் விவேகானந்தர் அப்படி மொட்டையாக நிற்கிறது கிரியா எங்கே இருக்குது ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதா யச்ச கர்த்தாவை காணும் கிரியாவையும் காணும் அந்த வேர்டில் இதுக்கு தான் சம்ஸ்கிருதம் படிக்காதேன்னுட்டாங்க அதில் தெரியும் தன்னுடைய முக்திக்காகவும் உலக நன்மைக்காகவும் தமிழ் மொட்டையை நிற்கிறது தன்னுடைய முக்திக்காகவும் தன்னுடைய விடுதலைக்காகவும் முக்திக்காகவும் அப்படின்னா என்ன புரியும் நீங்கள் சப்ளை பண்ணணும் ஒருவன் தன்னுடைய முக்திக்காகவும் உலக நன்மைக்காகவும் அயராது பாடுபட வேண்டும் அப்படி போட்டால் தான் ஃபுல்லாகும் கஷ்டனை கஷ்டித்து ஆத்மனஹா மோக்ஷார்த்தம் இல்லாட்டி சன்னியாசிகளை பார்த்து சொன்னார் இது விவேகானந்தர் யூஎம்னு போடணும் யூஎம் நீங்கள் அனைவரும் ஆத்மன மோஷாத்தம் ஜகத்ஹிதாச்சர் பவந்த யூஎம் போடாங்க கர்த்தவியாக வரணும்னா பவந்த போடணும் பவந்த சர்வே சன்னியாசிகளை பார்த்து அட்ரெஸ் பண்ணுறார் யார் சுவாமி விவேகானந்தர் பவந்த சர்வே நீங்கள் அனைவரும் ஆத்மனக மோக்ஷார்த்தம் உங்களுடைய ஆத்ம விடுதலைக்காகவும் ஜகத் ஹிதா எச்ச உலக நன்மைக்காகவும் சர்வதா எப்பொழுதும் சர்வதா எப்படியாயினும் பிரயத்னகா முயற்சியானது கர்த்தவியா செய்யப்பட வேண்டும் இப்படி போட்டால் தான் சரியாக இருக்கும் பவந்தகா சர்வே பிராக்கெட்டில் போட்டுக்கோங்கோ அப்புறம் நீங்கள் இதெல்லாம் விவேகானந்தர் சொன்னதுன்னு போட்டுக்கலாம் இது என் பேர் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை பவந்த சர்வே பிராக்கெட் ஆத்மன மோட்சார்த்தம் ஜெகதீதாய ச விவேகானந்தர் பிராக்கெட்டில் சர்வதா சர்வதா பிரயத்னாக கர்த்தவியா பிராக்கெட்டில் போட்டு கொடுக்கணும் ஃபுல் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது ஆஹ் இஷ்டாபூர்த்தம்னா என்னங்கிறத நான் சொல்லணும் இஷ்ட கர்மா இந்த பூர்த்த கர்மாவை பற்றி இங்கே இல்லை இது வந்து என்னது பிரசங்க வசாத் பிரசங்க வசாத்துனால் பேச்சுவாக்கலை சொல்கிறதுன்னு அர்த்தம் உபன்யாசம் விஷயத்தை சொல்கிற போது பேச்சுவாக்கலை அதை பற்றி இன்னொன்று இருக்குங்கிறதையும் சொல்கிறது நிறைய பேர் என்னென்னு இருக்கிறாங்க ஹிந்து இசத்தில் சோசியல் ஆக்டிவிட்டீஸே கிடையாது தப்பு நம்மளதுலாம் நிறைய உண்டு சமூகத்துக்காக குளம் வெட்டுறது என்னெல்லாம் இருக்குங்கிறீங்க இங்கே வாசலில் மாடெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு தொட்டி வெட்டி வச்சுருந்தேன் கொசு வர்றதுன்னு அந்த மூட சொல்லிட்டு போயிட்டான் கவர்மெண்ட்டில் புண்ணியாத்மா ஆசிரமம் தொடங்கின காலத்திலையே அது வந்துவிடுது பசு மாடெல்லாம் ரோட்டில் ஆடு மாடெல்லாம் நிறைய போகும் அப்போ போகிறபோது அங்கே வாசலில் ஒரு தொட்டி கட்டினோம் இப்போ என்னென்னா அது மண்ணு போட்டு மூடி இருக்கு அது நிறைய கொசு உற்பத்தி ஆகிறது ஆகையினால் மாடு தண்ணி இல்லாட்டாலும் பரவாயிடும் நமக்கு கொசு கிடைக்கக்கூடாது டெங்கு வந்து விடக்கூடாது ஆகையினால் மாடு தண்ணி குடு போய்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரத்திலேயே வாப்பி கூப்பை தடாக்காதி தேவதா எத்தனானிச்சா அன்னக் கஷேத்திரம் கோவில் வந்து பூர்த்த கர்மாவும் அப்புறம் வந்து மரங்கள்லாம் வைக்கிறது பூங்கா பார்க்கு கட்டுறது பூர்த்த கருமாவும் குளம் வெட்டுறது பூர்த்த கருமா வைத்தியசால கட்டுறது பூர்த்த கருமா குழந்தைகளுக்கெல்லாம் பாடசாலை நடத்துகிறது பூர்த்த கருமா எல்லாம் பூர்த்த கருமா இருக்குது நம்மளதில் நம்ம இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதில்லை ஹைலைட் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம பண்ணுற தர்மத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது புண்ணியம் நஷ்யத்தி கீர்த்தனாத் பாபம் நஷ்யதி கீர்த்தனாத் அதாவது நம்ம பண்ணுற புண்ணியத்தை சொன்னால் அந்த புண்ணியம் போயிடுவோம் நம்ம பண்ணுற பாவத்தை சொன்னால் பாவம் போயிடுவோம் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்களே ஃபுல்லாக பண்ணிக்கோங்க புண்ணியம் நஷ்டத்தி கீர்த்தனாத் பாபம் நஷ்டத்தி கீர்த்தனாத் பாவத்தை நம்ம சொல்கிறது இல்லை பண்ணாத புண்ணியத்தை பண்ணினுதான் சொல்கிறோம் பண்ணின பாவத்தை சொல்கிறது இல்லை கடவுள்கிட்டையாக சொல்லி தீத்துக்க ஆ இஷ்டங்கிறதுக்கு இஷ்டத்தை சொன்னதுனால பூர்த்தத்தையும் கொஞ்சம் சொல்லி வச்சோம் அதெலாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இனி அடுத்த மந்திரம் இதெல்லாம் பிரம்மச்சரிய ஸ்துதி தான் இப்போ நம்ம பகுதி பிரம்மச்சரிய மகிமா பிரம்மச்சரிய ஸ்துதி பிரம்மச்சரியத்தின் அவசியம் முக்கியத்துவம் मुख्यत्वं யத்தின் அவியம் முக்கியம் சொல்லப்படுகிறது அது எத்யணமிச்சிரமச்சரியமேவ்ச்சரியேண சதாத்மன விந்த மௌனமிமே விரமச்சியேண ஆனமனுவிச்சேரியமே வ ியே சம திராணம் விந்த அது எத் மௌனமிச்சேரியமே திரமச்சேண ஆனமனுவி அது அடுத்தபடியாக எத்து சத்ராயணம் இது ஆச்சக்ஷத்தை பிரம்மச்சரியத்தினுடைய பிரம்மச்சரியத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறார் அதை குளோரிஃபை பண்ணுறார் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு சத்ராயணம் சத்ராயணம்ங்கிறது வந்து பெரிய யாகம் பகு எஜமானக்கம் வைதிக்கம் கர்ம நிறைய எஜமானர்களை உடைய வைதிக கர்மத்துக்கு பேர் சத்ராயணம் சத்ராயணம் சத்ரம்னே சொல்லுவாங்க சாதாரணமாக சத்ரம் சத்ரம்னா வந்து ஒரு ஆயிரம் வருஷம் இந்த யாகம் பண்ணாங்க பரம்பரை பரம்பரையாக இந்த யாகம் பண்ணின்னு இருக்காங்க நிறைய சொல்லுவாங்க சத்ராயணம்னு சொன்னால் வைதிக கர்மா அது போய் பிரம்மச்சரியந்தான் அது எப்படி நீங்கள் பிரம்மச்சரியம்னு சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங் சதகா ஆத்மனா திராணம் விந்தத்தே தஸ்மாத்து பிரம்மச்சரியத்தினால தான் சதகான்னு சொன்னால் ஆத்மா சத்ராணத்தை பிரிக்கிறார் திராணம் விந்தத்தே திராணம்னா ரக்ஷணம் அதாவது செக்யூரிட்டியை அடையிறாங்க யல் பாதுகாப்பை அடையிறோம் பிரம்மச்சரியம் உடையவனுக்கு உண்மையான பாதுகாப்பு கிடைக்கிறது எவ்வளோ அழகா பொறுதுபோயல் செக்யூரிட்டி என்னதுன்னா செலிபசி அதில் தான் ரியல் செக்யூரிட்டி இருக்கு ஆத்மனகா திராணம் நாரிஸ்தனபர நாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகா ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம் சொல்லியிருக்காங்க ஜாக்கிரதையாக சொல்லணும் இதை என்ன பண்ணுறது எல்லாம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ இல்லை நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாம் வெளியில் தெரியறது இல்லை வெளியில் சரியறதில்லை சின்ன வயசுலயே வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க மனோபலம் சரீர பலம் எல்லா பலமும் போயிடுறது அதனால் அவங்களுக்கு லைஃபே ஒரு மாதிரி கேள்விக்குறியாக ஆயிடுறது பலம் இல்லை ஆனால் நான் அது ரொம்ப சொல்லலை அதை பற்றி நிறைய சுவாமி சிவானந்தர் இதை பற்றி பிரம்மச்சரிய ரகசியம்னு புஸ்தகமே எழுதியிருக்கார் சுவாமி சிவானந்தர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் எழுதியிருக்கார் அதெல்லாம் லைப்ரரியிலெலாம் இருக்குது படித்து பாருங்கோ சித் பவானந்த சுவாமி ஒரு புஸ்தம் எழுதியிருக்கார் ஆத்மசக்தி அப்படின்னு எழுதியிருக்கார் ஆத்மசக்தியில் வந்து அந்த புஸ்தகத்தோடய அட்டப்படமே சிவபெருமான் தியானம் பண்ணின்றிருப்பார் மன்மதன் வந்து வில்லு போடுற மாதிரி இருக்கும் புஷ்ப பாடங்களை போடுற மாதிரி இருக்கும் இந்த காமதகன மூர்த்தி சிவபெருமான் காமதன மூர்த்தியாக இருக்கிறார் இங்கே இருக்குது நம்ம தக்ஷிணாமூர்த்தி டெம்பிளில் தக்ஷணாமூர்த்தி சந்நிதி இருக்குது இல்லையா அந்த சந்நிதி கதவில் ஒரு மூர்த்தி காமதன மூர்த்தி பிளான் பண்ணி தான் போட்டேன் அது அந்த காமதன மூர்த்தி அதில் எழுதலை தான் அங்கே இருக்குது அந்த கதவை சாத்தினா தெரியும் அது நிறைய மூர்த்திகள்லாம் இருக்கு அதில் ஒன்று காமதன மூர்த்தி ஆ ஆத்மசக்தி இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஆத்மநகா திராணம் சொல்லி கொடுக்கணுன்னே சொல்கிறாங்க இல்லையா கல்லூரிகளில் பாட பள்ளிக்கூடத்துல எல்லாம் செக்ஸ் எஜுகேஷன் மஸ்டுங்கிறாங்க அது வாஸ்தவந்தான் அது நேரம் சில பேர் எதிர்க்கிறாங்க அது தெரிய விஷயங்களை சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியும் அதனால் அது புரிய சொல்ல வேண்டிய வயசில் சொல்லித்தான் ஆகணும் அது ஒழுங்கா சொல்லி அவங்கள வழிபடுத்தணும் நெறிப்படுத்தணும் அது பெரியவங்களுடைய கடமை பெரியவங்க அப்படி இருக்கணும் இருந்தால் தானே சொல்லி கொடுக்க முடியும் அப்பா அம்மா அப்படி இருந்தால் தானே சொல்லித்தர முடியும் சத ஆத்மனகா திராணம் சதா சத்ராணம் பிரிக்கிறார் சத் அப்படின்னா ஆத்மா ரக்ஷணம் ஆத்ம ரக்ஷணம் தன்னை பாதுகாத்தல் பிரம்மச்சரியத்தினால் ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் ஆக அதனால சத்ராயணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரம்மச்சரியந்தான்ப்பா சத்ராயணம் அப்படிங்கிறார் எப்படி சத்தராயணமாக பிரம்மச்சரியம் சத்தராயணம் இதனால தன்னை காப்பாற்றிக்கிறதுனால பிரம்மச்சரியம் சத்ராயணம்னார் சர்வஜனை புரிஞ்சுக்கிறதுனால பிரம்மச்சரியம் யஜ்யம்னு சொல்லப்பட்டது பிரம்மச்சரியத்தினால ஆத்மஜானத்தில் இச்சை வர்றதுனால பிரம்மச்சரியந்தான் இஷ்டம்னு சொல்லப்பட்டது இப்போ என்ன சொல்கிறார் பிரம்மச்சரியந்தான் சத்ராயணம்னார் சத்ராயணம்ங்கிறதுக்கு ரீசன் சொல்லிட்டார் தன்னை காப்பாற்றிக்கிற சக்தி பிரம்மச்சரியத்தினால் வருதுனால அதுக்கு பேர் சத்ராயணம் அப்படிங்கிறார் அடுத்தது அத்த எத்து மௌனம் இத்தியா சக்ஷத்தே பிரம்மச்சரியமே தத்து மெளனம் என்று எதை சொல்லுகிறோமோ அது பிரம்மச்சரியந்தான் மெளனம்னா என்ன அர்த்தம் மௌனம்னால் சாதாரணமாக பேசாமல் இருக்கிறது தான் உடம்ப ஜாடை காட்டாமல் இருந்தால் அதுக்கு பேர் காஷ்ட மௌனம் பேசாமல் இருந்தால் வாக்கு மௌனம் மனசு மெளனமாகிறது சொல்கிறது உண்டு மனசு மெளனமாகிறதுங்கிறது வாயை மூடிக்கலாம் ஜாடை காட்டாமல் இருக்கலாம் மனசில் எண்ணங்களை எண்ணாமல் எப்படி இருக்க முடியும் ஏதா டப்பா போட்டு மனசை எடுத்து துப்பி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு பாட்டிலில் போட்டு மூடி வச்சு முடியுமா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஞானத்தை கொடுத்தா அடங்கும் நல்ல உபாசனை அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும் இப்படி ஏதாவது படிச்சுட்டே இருந்தால் தியானம் பண்ணால் மனசு அடங்கும் அதெல்லாம் நம்ம பழக்கணும் ட்ரெயின் பண்ணணும் எல்லாத்துக்கும் மேலே ஆத்ம ஜியானம் வந்தாச்சுன்னா மனசில் எண்ணங்கள் குறைஞ்சிடும் ஏதோ தேவையானதாக இருக்கும் எப்போவுமே என்ன ஆகும்னா மானச சரோவரம் மாதிரி அப்படியே கலங்காத என்னது தண்ணீர் குளம் தடாக அப்படியே இருக்கும் நிச்சலமா இருக்கும் ஆசைங்கிற காத்து சங்கல்பம்ங்கிற கா அதாவது ஆசைகள் இதெல்லாம் காத்தடிச்சா தானே கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா இந்திரியானாம் ஹி சரதாம் என் மனஹ அணு விதீயத்தே தஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுநாவம் இவாம் பசி புரிஞ்சுக்கணும் ஆக மனம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா என்னன்னா மெய்யறிவு வந்தாத்தான் மனசு அடங்கும் அதுவே அடங்கிடும் எப்போ பார்த்தாலும் அந்த பிரம்ம சிந்தனையிலேயே மனசு அடங்கி இருக்கும் அதை தான் இவர் சொல்கிறார் வருங்க மெளனம் என்று மௌனம் என்று எதை சொல்கிறார்களோ அது பிரம்மச்சரியந்தான் எப்படி கேட்டால் பிரம்மச்சரியேனகி ஏவ ஆத்மானம் அனுவித்ய மனுதே பிரம்மச்சரியத்தினால்தான் ஒருவன் ஆத்மாவை தகுந்த ஆசிரியர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு சங்கராச்சாரியை விடுறதே இல்லை சாஸ்திர ஆச்சாரியாபியாம் அணுவித்ய இதை தான் நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை சாஸ்திர ஆச்சாரியாபியாம் இந்த சாந்தோக்கிய இந்த பாஷ்யத்தில் நிறைய தடவை சொல்கிறார் குரு சாஸ்திரம் குரு சாஸ்திரம் ஆச்சாரிய சாஸ்திரம்னு நிறைய தடவை சொல்கிறார் ஒரு பேராகிராஃப்லேயே ரெண்டு மூணு தரம் சொல்கிறார் ஆஹ் பிரம்மச்சரியேன ஹி ஏவ ஆத்மானம் தன்னை அறிந்து மனுதே மனுத்தைன தியானிக்கிறான் தியாயத்தீங்கிறார் சங்கராச்சாரியர் பிரம்மச்சரியேன சாதனையின யுக்து ஆத்மானம் சாஸ்திர ஆச்சாரியாபியாம் அணுவித்திய பஷ்டாத்து மனுதே பிறகு வகுப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கிறானான் பிரம்மச்சரியத்தினால்தான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறானான் குருக்கிட்ட அப்போ தான் புரியற்தான் பிரம்மச்சரியத்தோடு படித்தாத்தான் புரியுமா அப்படி படித்து புரிஞ்சுக்கிறத என்ன பண்ணுறானா வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லி கொடுத்த விஷயத்தை தியானம் பண்ணுறானா ஆகவே மௌனம்னா என்னென்ன மனுதே இ மௌனம் மனுதேயிதி மெளனம் இதெல்லாம் உபனிஷத்தோடது நீங்கள் இலக்கணப்படிலாம் போய் பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத கிராமர்லாம் அது கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் உபனிஷத்தோட கிராமர் அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது அதுதான் சொல்கிறது ஆ பிரம்மச்சரியேனகை ஏவ ஆத்மான மனுதே நினைக்கிறான் ஆகவே என்னதுன்னா எல்லாம் அத்தனையும் பிரம்மச்சரியத்தில் இருக்குது எல்லா பலம் அதனால்தான் ந தபஸ்தபித்யாகு பிரம்மச்சரியம் தபோத்தமம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒருத்தருக்கு இதில் ருச்சி இருக்கணும் பிரம்மச்சரிய விரதத்தில் ஒரு ருச்சி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை அமைத்து கொண்டு வாழணும் அடுத்த வகுப்பில் பார்க்கல ஓம் ஆயந்தும் வாக்ஷச்சுமோலமிஷம் மாஹம் மாமா நோராமஸ்வராக்கணம் மே அது தாத்மனுமாயூ தேமயி சந்தூா ஹரி ஓ